நற்றினை இணையதள நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இணைய வணக்கம் பிறமொழி பாடல்கள் வரிசையிலே மலையாள பாடல்கள் தொடர்ந்து உங்களுடைய உள்ளங்களை குதூகலித்துக் கொண்டிருக்கும் அல்லவா அந்த வகையிலே இன்றைய மலையாள பாடலை உங்களுக்கு அனுப்பித் தருகிறேன் இந்த பாடல் அவள் விஸ்வஸ்தாயிருந்து என்கின்ற திரைப்படத்தில் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டில் இந்த பாடல் ஒலிக்க தொடங்கிய அந்த தருணத்திலேயே நிறைய நேயர்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொண்ட பாடலாக அமைந்தது மலையாள இலக்கிய உலகத்தில் சிறந்த மலையாள சலச்சித்திர கானங்களை அவர்கள் இலக்கிய கண்ணோட்டத்தோடு பார்த்து அதனுடைய ரசனையை குறித்து சலாகிப்பார்கள் அந்த வரிசையிலும் இந்த பாடல் இடம்பெற்றது இந்த பாடல் திரையும் தீரமும் சுன்பிச் சுரங்கி என்று தொடங்குகிறது இ ஜ என்கிற கவிஞரின் கைவண்ணம் இந்த பாடல் மலையாள திரை இசை உலகில் குறிப்பிடத்தக்க பாடல்களால் சிறந்த இசையமைப்பாளராக அறியப்பட்டிருக்கும் எம் கே அர்ஜுனன் இதற்கு மிகச்சிறப்பாக இசையமைத்திருக்கிறார் இந்த பாடல் ஜேசுதாஸ் அவர்களின் குரலிலும் வாணிஜெயராம் அவர்களின் குரலிலும் படத்தில் இருமுறை இடம்பெறக்கூடியது இன்றைக்கு நான் உங்களுக்கு தரக்கூடிய பாடல் ஜேசுதாசின் குரலில் அமைகிறது இந்த பாடல் காட்சியிலே அந்த படத்தில் மலையாள நடிகர் சோமனும் மலையாள நடிகை ஜெயபாரதியும் நடித்திருப்பார்கள் ஒரு காதலின் உள் அர்த்தத்தை அது சம்பந்தப்பட்டவர்களின் உள்ளத்தில் செய்யக்கூடிய அந்த இயக்கத்தை அடிப்படையாக வைத்து அது நிறைவேறாமல் போகிறபோது அது எப்படியெல்லாம் வாழ்க்கையில் பின்தொடர்ந்து வந்து மனதிற்குள்ளேயே அழியாத ஒரு இடத்தை பெற்றுவிடுகிறது என்பதற்கு சாட்சியமாக இந்த பாடலை நாம் கருதலாம் அதிலே ஜேசுதாசின் குரலில் இந்த பாடல் பெற்றிருக்கக்கூடிய அந்த மகத்துவம் மாபெரும் மகத்துவம் என்று சொன்னால் அது எல்லோராலும் ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீங்கள் பாடலை கேட்கும் போதே அந்த தன்மையை உணர்ந்து கொள்வீர்கள் திரையும் தீரமும் சும்பி சுரங்கி தறிவலைகள் வீணு கிளிங்கி நதியுட நானும் நுரைகளில் ஒதுங்கி நனைய விகாரங்கள் மயங்கி மயங்கி மயங்கி என்று பல்லவியின் நான்காவது வரியில் என்கிற சொல்லை மூன்று முறை கே ஜே ஜேசுதாஸ் உச்சரிக்கிற பொழுது உண்மையிலேயே கேட்கிற உள்ளங்களை எல்லாம் மயங்க செய்துவிடக்கூடிய ஒரு தனித்துவத்தை பெற்றிருக்கிறது என்று உறுதியாக சொல்லலாம் இரண்டு சரணங்களும் கவித்துவத்தோடு எழுதப்பட்டிருக்கின்றன நீல புஞ்சேலையால் மாரிடம் மறைச்சு வேலிட்ட சவிட்ட மணவாட்டி கடலிண்ட கைகளால் நகச்சதம் ஏற்கும்போல் தீரங்களே நீ ஓர்க்குமோ திரையுட வேதனை மறைக்குமோ திரையுட வேதனை மறக்குமோ என்று அவர் சொல்கிற இடம் அப்படியே அருகில் நின்று தன்னுடைய குரலால் கேட்கிற உள்ளங்களை வேணையாக மாற்றி விரல்களால் வருடுவதைப் போல இருக்கும் இரண்டாவது சரணம் தூமணி காற்றினால் நூபுறம் குலுங்கி தாழ முணர்த்தும் தரங்கினி சாகர சைலையில் ரதிசுகமாடும் போல் தீரங்களே நீ ஓர்க்குமோ திரையுட வேதனை மறக்குமோ என்று நம்முடைய இதயத்தின் அடியாளத்திலிருந்து அலை அலையாக எழுந்து எழுந்து இந்த பாடல் நம்மளை வினாக்களாக கேட்டு அப்படியே உள்ளத்தை ஈர்க்கும் அதில் ஜேசுதாசுக்கு இருக்கக்கூடிய தனித்துவம் ஒவ்வொரு சொல்லிலுமே வெளிப்படுகிறது இதே பாடலில் வாணி ஜெயராம் கதாநாயகி ஜெயபாரதிக்காக பாடுகிற பொழுதும் அந்த சிறப்பு துல்லியமாக வெளிப்படுகிறது இது ஜேசுதாஸின் குரலில் ஒலிக்கிற அந்த உயிர்ப்பை கூடுதலாக்கி நம்மை அப்படியே தன் வயப்படுத்தி ஒரே தூக்கில் தூக்கி கொண்டு செல்கிறது அது கடலுக்கு அப்பாலெல்லாம் நம்மை கொண்டு சென்று கேள்விகளை கேட்கிறது அலை கடலும் அதில் இருக்கக்கூடிய அந்த கரைகளை நோக்கி ஓயாமல் வந்திருக்கக்கூடிய அதனுடைய இயக்கமும் இவனுடைய இதயத்திற்குள் அந்த காதல் உணர்வுகளை தத்ரூபமாக கொண்டு வருவதை இந்த ஆண் குரல் எப்படி உருகி உருகி பாடியிருக்கிறது என்று நம்மை கேட்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது நீங்கள் ஒருமுறை கேட்டால் எப்போதும் மறக்க முடியாத பாடல்களின் வரிசையிலே சேர்த்து விடுவீர்கள் இதோ நேயர்களே அந்த பாடலில் அனுப்பி தரிவளீ நோக்கிலுங்கி நதியுடம் நூரகளிலோதுங்கி நதியுடம் நூரகளிலோதுங்கி நனங்கள் வி காரங்கள் மயங்கி மயங்கி நீல பூஜைய மாரிடம் மரச்சு வே சவித்தமான வாசி காடலிந்தே கைகளால் நகச்சதமே கும்போ தீரங்களே நீ ஓக்குமா திரையும் வேதனை மறக்குமோ திரையும் தீரவும் சம்பிச்சுர்தோ மணிக்காத்தில தாழ்த்தும் தரங்கினி சாகர செய்ய பிரதி சுகமாடும் தீரங்களே நீர் குமோ திரையுடன மறக்கும் தறிவளி நோக்கிலுங்கி நதியம் நூரகளிலோதுங்கி நதியுடம் நூரகளிலோதுங்கி நனஞ்ச வி காரங் மயங்கி, மயங்கி திரையும் தீர சும்பிச்சுற